الحمد لله وكفى وسلاما على عباده الذين استوفى اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكلف الله نفسا الا وسعها وقال الله سبحانه وتعالى ايضا لاتسالونا يومئذ ان النعيم وكال الله سبحانه وتعالى ايضا كلوا واشربوا ولا تسرفوا صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم الاعتصاد في النفقه نصف المعيشه صدق رسول الله صلى الله عليه وسلم على الا وترى ارلالن نجرش انبؤيوم ما هي الله سبحانه وتعالى அவனுடைய பேரைன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் அவ்வாஹு செல்ல சுபான ஆல அவனுக்கே உரித்தாகட்டும் அவ்வாஹுவின் அன்பும் அருளும் ஈமானை கொண்டு செலுப்பிக்க வந்த எம் உயிரிலும் மேலானால் வரையும் அன்னருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த அடித்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்களுக்கும் அவ்வாஹுவின் அன்பும் அருளும் எப்போதும் எந்தெண்டும் உண்டாகற்றும் என்று அவ்வாஹுவிடம் பிரார்த்திக்கின்றேன் நிறைவேற்றுவதற்காக வேண்டிவின் நல்லே அன்பு சகோதரர்களே இஸ்லாமியர்களே அவ்வாஹு சுபஹான ஆளா எதனை இந்த பூமியிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி நமக்கு ஏவி இருக்கிறானோ அவற்றை வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எச்சரிக்கையோடு எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முழுமையாக விலகி தவறு வாழ்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இஸ்லாமியர்களே அவ்வாஹு சுபான ஆளா இந்த பூமியிலே மிக சிறந்த படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான் அது மட்டுமல்ல மிக சிறந்த படைப்பாக படைத்து மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹு சுபகான மிகவும் அழகான ஒரு முன்மாதிரியான முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாஹு சுபஹானுவை வழிபடக்கூடிய மனிதர்களாகிய எங்களுக்கு அருளப்பட்ட வாழ்க்கையை பற்றி குரானிலே சொல்கின்றான் நான் அருள் இருக்கக்கூடிய அந்த சிறந்த மேன்மையான சங்கையான மார்க்கம் இதை நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹு அல்லாஹுவின் நல்லடியார்களே என்போதர்களே நம்மை சிறந்தவர்களாக படைத்து அவனை வழிபடக்கூடிய காரணத்தினால் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்ல எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் எப்போதும் ஒரு இஸ்லாமியன் என்பதை நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் உணர்த்த வேண்டும் நம்முடைய பிரயாணம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய தொழில் நம்முடைய நட்பு நாம் செய்யக்கூடிய திருமண வைபவமாக இருக்கட்டும் ஏதாக இருந்தாலும் என்பதை உணர்த்த கூடியதாக இருக்க வேண்டும் ஏன் இஸ்லாமியாக வைத்திருக்கின்றான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த இஸ்லாமிய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆனிச்சரமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாஹுவின் நல்லடியார்களே என்பு சகோதரர்களே இன்று பிரம் செய்ய வேண்டியலைப்பு இஸ்லாமியர்களாகிய நாங்கள் வாழ்க்கை நெருக்கடி பொருளாதார பிரச்சினை குடும்ப பிரச்சினை தொழில் செய்ய முடியாது எதை செய்தாலும் கரண்டுள்ள என்பதாக நாங்கள் எல்லோரும் சொல்லிக் ஆனால் அது எதன் காரணமாக ஏற்படுகின்றது நான் செய்யக்கூடிய தொழிலில் ஏன் பலத்தி இல்லாத நிலைமை என்னுடைய தேவையை நிறைவு செய்ய முடியாத ஏன் இருக்கின்றது நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஏன் என்னுடைய என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு கோலமானதாக இல்லாததாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்தோமா தொழில் செய்கின்றோம் வியாபாரம் செய்கின்றோம் எதை செய்தாலும் குருடே முசிபத் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் நல்லே இதற்கு என்ன தீர்வு இந்த நிலைமை எதன் காரணமாக உருவாகியுள்ளது என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை யாரும் அதை சிந்திருப்பதில்லை அதற்குரிய பரிகாரம் என்ன என்பதையும் அதற்குரிய சிகிச்சை என்ன என்பதையும் அதற்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் சிந்திப்பதில்லை எல்லோரும் கடன் தொழிலை வியாபாரம் செய்தால் இன்று செய்ய முடியாது அரசாங்கம் எங்களை நெருக்ககின்றது என்பதாக சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய வாயினால் நாங்கள் செய்யக்கூடிய பொய் இது எங்களுடைய வாயினால் நாங்கள் செய்யக்கூடிய அவளூர் வார்த்தை ஏன் நாங்கள் செய்யக்கூடிய மோசமான செயல்கள் நாங்கள் செய்யக்கூடிய அல்லாவுக்கும் விருப்பம் இல்லாத செயல்கள் இவைகளின் காரணமாகத்தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது நம்மை பெற்ற பெற்றோர்கள் நமக்கு தொழில் செய்து உறவளிக்கவில்லையா எங்களை எங்களுக்கு அழகான வாழ்க்கைகளை கோரிக்கவில்லையா அவர்களும் வாழ்ந்தார்கள் அவர்களும் தொழில் செய்தார்கள் அவர்களும் எங்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள் ஏன் நாங்கள் அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு முன்வைக்கவில்லை சொல்லவும் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான ஒரு நிலைமை உருவாகவும் இல்லை ஆனால் இன்று நாங்கள் எதை எடுத்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் வசதி பண வசதி பெரிய வியாபாரிகளை எடுத்துக்கொண்டாலும் கடன் கடன் தொல்லை கடன் தொழின் காரணமாக நோயுற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்களுடைய வியாபாரத்தை செய்வதற்கு அவர்களுடைய தொழிலை தொடர்வதற்கு இன்று வாங்கி கடன் வாங்கி அவர்களுடைய வீடு சொத்து தன்னுடைய மனைவி மக்களுடைய கருத்துக்களிலே இருக்கக்கூடிய ஆபரணங்களை விட்டும் இன்றி கடனை ஈடு செய்யாத நிலைமை ஏன் இந்த அவலட்சணமான என்பதை உணர வேண்டும் இவைகள் அனைத்துக்கும் காரணம் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் இன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த அருகொலைகளிலே அநியாயம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு அருள் இருக்கக்கூடிய இந்த ரிஸ்கு நாங்கள் இன்று விளையம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அருளை அழிந்த ரிஸ்க் அல்லாஹ் அருளை அடைந்த செல்வம் அல்லா அருளை அறிந்த பணம் வா நெருக்கடி கடன் கொள்ளை பொருளாதார எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை ஏன் ரசூசாக அணை செல்லும் அவர்கள் வாழவில்லையா அவர்களுடைய வாழ்வாதாரம் இருந்தது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்தது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஜீவியத்தை வழிநடத்தினார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்கவில்லை ஆனால் இஸ்லாம் என்ற பெயரை நாங்கள் அல்லாஹுடைய திருமண வைபவத்தை எடுத்துக்கொண்டால் வைபவத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு வலிமாவுடைய வைபவத்தை எடுத்துக்கொண்டால் அவர் அங்கே போட்டிக்கு ஏசிக்கு போட்டியாக அங்கே அந்த நிகழ்வை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் ஒருவர் ஐநூறு சகன் ஐநூறு களத்துக்கு மியாமியிலே ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்தால் அவரை விட நான் ஆயிரம் களங்கள் கொடுத்து நான் ஆயிரம் கலன்களை கொடுத்து சாப்பாடு வைக்க வேண்டும் கையிலே இல்லாவிட்டாலும் சரி கடன் வாங்கி ஒரு வங்கியிலே அவர்கள் செய்கின்றார் அதனால் அவர் சொல்லையுட்டு அல்லாஹுடைய சாபத்தை பெற்று அல்லாஹுடைய கோபத்தை பெற்று வாழ்க்கையிலே நெருக்கடி உள்ளவர்களாக அதன் பிறகு அந்த திருமண வைபவத்திற்கு பிறகு அவருடைய முருகை நிறுத்த முடியாத அளவு அவருடைய முருகெலும்பை நிறுத்த முடியாத அளவு கடன் தொல்லைகளும் அதன் பிறகு கட்டம் கட்டமாக வீட்டில இருக்கக்கூடிய அருள் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை விற்க ஆரம்பிக்கின்றார் தன்னிடம் இருக்கக்கூடிய வீட்டை விற்கின்றார் அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய லேண்டை விற்கின்றார் அல்லது தன்னுடைய வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுடைய கருத்திலே அறிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை விற்று தன்னுடைய அந்த குடும்பத்திலே தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி செய்த நிகழ்வுடைய நிறைவு செய்வதற்காக வேண்டி இந்த அளவு கேவலத்தையும் சோதனையும் அடைகின்றார் கடைசியிலே வீடுகளும் வாசலும் தொழிலும் இல்லாமல் பாலையிலே சுற்றி கிரியக்கூடிய பிச்சைக்காரரை போன்று வெளிரங்கத்திலே பிச்சைக்காரராக இல்லாவிட்டாலும் அவருடைய செயல்கள் நிலையாக இருக்கின்றது ஏன் நண்பர்களை நண்பர்களை மில்லியன் இரண்டு மில்லியன் கடன் தரமாட்டாயா என்னுடைய இந்த கடனை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அதற்கு பிறகு நண்பர்கள் எல்லாரிடமும் கடன்பட்டு அவர்களை கண்டு மறைகின்றான் இவைகள் அனைத்துக்கும் காரணம் வாழ்க்கையை கூடிய வழிமுறைகளை அழகாக போதிக்கின்றான் வழிபாட்டுகின்றான் மனித சமுதாயமே அறிந்து கொள்ளுங்கள் உங்களோ ஒருவருக்கும் எந்த அளவு தான் நீங்கள் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதாக தோற்ற எல்லைகளை மீறினோம் இறைவன் வரம்புகளை மீறினோம் இன்று நாங்கள் ஏசிக்கொண்டிருக்கின்றோம் யாருக்கோ ஏசுகின்றோம் நாமே நமக்கு ஏசிக்கொள்ள வேண்டும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வீட்டு செல்வந்தர்கள் உட்பட சாதாரண தரத்திலே ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு காலையிலும் பார்த்தால் உணவை அங்கே கொட்டி இருப்பார்கள் உணவை கொட்டி இருப்பார்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் பகற்காலங்கள் கருகின்றது எங்களுடைய நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் கருகின்றது பல இரவுகள் ஓரிடையிலே அல்ல பல இடவுகள் கருகின்றது எங்களுடைய எங்களுடைய வீடுகளிலே மீதமாக பாதுகாப்பாக வைக்கக்கூடியது தண்ணீரை தவிர எதுவும் இல்லை என்பதாக அந்த அருள் மேலையுடைய அந்த மாணவியுடைய வாழ்க்கை இதுவாக இருந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் படிப்பினையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஊர்களிலே ஒவ்வொரு நாளும் தமிழர் அறையில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்பின் கூடிய எடுத்து பார்த்தால் பல கிலோ பல கிலோ பிரியாணி பழுதான உணவாக கொட்டப்பட்டிருக்கும் பல கிலோ மீனமாக உணவை கொட்டகின்றோம் இதை சொல்கின்றான் நான் அருளைய அருக்க அருக்க அநியாயம் செய்யாதீர்கள் கடினமான விசாரணை இருக்கின்றது என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் என்பதாக அவ்வாஹு சுபனத்தை கண்டு அந்த வாழ்க்கை ஏற்பாடுகளை செய்து தந்த அல்லா அந்த வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் சட்ட கோர்வையைகின்றனாக இருக்கலாம் சாதாரண தரப்பில இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கலாம் என்னுடைய அறுக்குறைகளை வீண் செய்யாதீர்கள் பணமாக இருக்கலாம் சொகுசாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் நாளை காமத்துடைய நாளையிலே நான் ஒவ்வொன்றையும் இந்த மோசமான செயல்களுடைய விளைவுதான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்திலே தொழில் வாழ்க்கை பிரச்சனை எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் வீடுகளிலே செல்வந்தராக ஆகிய அவர்களுடைய வீடுகளிலே ஆடை விளையச்சை எடுத்துக் கொண்டார் செய்கின்றார்கள் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் அந்த உமர் கவர்னராக இருக்கின்றார் அந்த உமர் பூமி அமைராக இருக்கின்றார் உலகத்துக்கு இஸ்லாமிய தலைவராக ஒரு வழிநடத்தினராக இருக்கின்றார் ஆட்சி அமர்ந்திருக்கின்றார் மே பல ஓட்டைகள் அடுக்கி வைத்திருக்க அலுமாறி ஒவ்வொரு வருடமும் அணியாமல் எத்தனையோ ஆடைகளை தூங்க வைத்திருக்கின்றோம் நல்ல ஏன் இந்த வீரவரம் எங்களுடைய நபர்கள் வாழ்ந்தார்களா எங்களுடைய சாபாக்கள் வாழ்ந்தார்களா நாங்கள் மார்க்கார்க்கே கொடுக்க போகின்றோம் ஒவ்வொரு செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் மட்டுமல்ல செல்வந்தர்கள் மட்டுமல்ல சாதாரண தரத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட வீண் என்பதை ஒரு சாதாரணமான விடயமாக இன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரணமான ஒரு விடயமாக அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையையும் இன்று நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு நபியவர்களுடைய சுண்ணத்துக்களை கடைபிடிக்கின்றோம் என்பதாக இன்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம் அந்த சுண்ணத்தை நாங்கள் மாற்றுகின்றோம் நல்ல அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொண்டேன் நவியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே வரக்கூடிய நிறைந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அதற்கு நவியவர்கள் சொன்னார்கள் எந்த திருமண வைபவம் ஐசாருமண வைபவத்தில் பண செலவும் வீண் செலவும் குறைந்த திருமண வைபவமாக வலிமாவுடையிலே பண செலவும் வீண் செலவும் குறைந்ததாக இருக்குமோ அது அல்லாஹுடைய வைபவம் என்பதாக சொல்லுள்ளார் திருமண வைபவம் நடக்க ஒருபுறம் இருக்க வலிமாவுடைய நிகழ்வு நடப்பதற்கு முன்பதாக பல வலிமாக்களை நடத்தி விடுகின்றோம் பல வளிமாக்களை நடத்திவிடுகின்றோம் அந்த வலிமாவுடைய நிகழ்வு வருவதற்கு ஓரிருக்கும் ஏன் திருமண வைபவம் என்னுடைய உடன் பிறந்த சகோதரியுடைய திருமண வைபவம் என்பதாக சொல்லி அல்லாவுடைய சாபத்தையும் அல்லாஹுடைய கோபத்தையும் சென்றால் சாபமும் அல்லாவுடைய கோபமும் வெறுப்பும் இருக்கும் என்பதை மறந்துவிடாத நாங்கள் அனைவரும் போய் உண்ணுகின்றோம் செய்யப்படுகின்றது நமக்கு முன்னாள் உணவு களங்களை கொண்டு வைக்கின்றார்கள் அதிலே உண்ணுகின்றோம் போதிய அளவு எடுக்கின்றோம் அல்லதை நிறைய பிறகு குசித்த பிறகு நாங்கள் உன்ட்டிலே அரைப்பகுதியை வைத்துவிட்டு விரும்புகின்றோம் அது இல்லாமல் வைக்கப்பட்டிருந்தோம் அதிலே பெரிய களத்தில் இருந்து எடுக்கின்றோம் அதிலும் உணவு மீதமாகின்றது எங்களுடைய முன்னால் வைத்து உண்ணக்கூடிய அந்த தட்டிலும் எங்களுக்கு போதுமான அளவு உணவை எடுக்காமல் எல்லை மீறி அளவு எடுத்து திண்டு விட்டு இடஒட்டு இடஒ அதை அவ்வாறே கொண்டு போய் கொட்டுவார்கள் திருமண நாளில் முதலாவது நாள் அந்த அல்லகுடைய வானவர்கள் ஆன செய்கின்றார்கள் இறைவா என்னுடைய உணவை என்னுடைய உணவை என்பதை சிந்திக்க வேண்டும் இதை முறையிடுகின்றார்கள் அல்லஹு சுபானளுக்கு இதற்குரிய முடிவை எடுக்கும்படி அவர்கள் சபிக்கின்றார்கள் சபிக்கின்றார்கள் வாழ்க்கையின் நெருக்கடியை கொடுத்துவிடும் என்பதாக இன்று நாங்கள் இதை விளைவுதான் திருமண மண்டபங்களுக்கு உணவை கொட்டப்படுகின்றது கோழி மாமிசத்தை அல்லாஹ் உருவாக்கி தங்க எங்களுடைய தண்ணீரை தவிர நாங்கள் இதையும் கலகின்றது விறகு எரியாமல் நெருப்பு கட்டை எறியப்படாமல் இதுதான் அந்த உண்மையான நபியுடைய வாழ்க்கை நபியுடைய திருமணம் இருந்தது கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சுற்றுலாவில் இருந்த திரும்பவில்லை திரும்புகின்றார்கள் அர்ப்பணிக்கக்கூடிய கணித்துவிட்டு திரும்புகின்றார்கள் ஆடை எவ்வாறு இருக்கின்றது யுத்தத்தில் இருந்து திரும்பினால் அந்த ஆடை உடம்பு எவ்வாறு இருக்கும் அழுக்கு படிந்த ஆடையோடு வருகின்றார்கள் ஒரு மலத்தடியிலே உட்காருகின்றார்கள் சகாபாக்கரோடு உட்கார்ந்து கலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நவியவர்கள் சாபாக்களிடம் கேட்கின்றார்கள் ஏதாவது உங்களிடம் மீதமாக உள்ள உணவு பொருட்கள் அல்லது ஏதாவது உணவு இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள் கேள்வி அந்த மா மனிதனுடைய கல்வி அருமை சகாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் என்னுடைய தோழர்களே உங்களிடம் உணவுப் பொருட்கள் மீதமாக இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் சகாபாக்கள் சொல்கின்றார்கள் சூழலா நாங்கள் உண்ட உணும்டைய ஓர பகுதியில் உள்ள துண்டுகள் மீதமாக இருக்கின்றது என்று சஹாபாக்கள் குரல் கொடுக்கின்றார்கள் நவீவர்கள் தன்னுடைய ஆடையிலே வேலையிலே போட்டிருந்த அந்த சால்மையை விரிக்கின்றார்கள் சாபாக்களிடம் சொல்கின்றார்கள் அவை அனைத்தையும் சேருங்கள் ஒன்று சேர்க்கின்றார்கள் சேர்த்து விட்டு செல்கின்றார்கள் இன்னும் ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் எழும்பி செல்கின்றார் நான் இரவு ஒரு பேரிச்சம் பழத்தை உண்டேன் அதில் ஒரு நான்கில் ஒரு பகுதியை மீதமாக வைத்திருக்கின்றேன் இதோ யாரோ சூழல்லா அதுவும் என்னுடைய பையிலே இருக்கின்றது என்பதாக எடுத்து முன்வைக்கின்றார்கள் நவீவர்கள் அந்த அனைத்தையும் ஒரு தட்டிலே போடுகின்றார்கள் போட்டார்கள் எ போன்ற கோழியையோ பிரியாணியோ அல்லது குவிக்கவில்லை பிரயாணத்திலே கடிந்த பழனிகள் இடை கேட்டு வாங்கி எடுக்கின்றார்கள் வாங்கி எடுத்து விட்டு சந்தோஷமாக அதை ஒரு தட்டிலே போட்டு பகர்கின்றார்கள் அவர்களை பங்கு வைக்கின்றார்கள் பங்கு வைத்து விட்டு செல்கின்றார்கள் இது நான் மணந்து கொண்டதற்கு வலிமாவுடைய சாப்பாடு என்று அறிமுகப்படுத்துகின்றார்கள் நாங்கள் இன்று ஆலோசனைப்படுத்துகின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த நபியவர்கள் எந்த அளவு மிக லேசாக சமுதாயத்தை கடன் தொல்லைகளாக கடனாளிகளாக வாழ்க்கையை வறுக்கக்கூடியவர்களாக நோயாளிகளாக ஆக்காமல் மிக லேசாக சகாபாக்கள் ஆச்சரியம் நடக்கின்றது இஸ்லாமிய முறப்படி மணந்ததற்குரிய நிக்காவுடைய வலிமாவுடைய சாப்பாடு என்பதாக சொல்லி முடிக்கின்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆயிரம் கடன் ஆயிரம் கடனுக்கு சாப்பாடு போட்டான் என்பதற்காக நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு நாங்கள் கடனுக்கு உணவு வைப்பதில்லை அவன் ஆயிரம் கடனுக்கு போட்டால் நான் அவனை விட செல்வந்தனாக இருந்தால் நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் அயலவர்களையும் அழைத்து பத்து களத்துக்குத்தான் என்னுடைய குழந்தையுடைய திருமண வடிமாவை வைப்பேன் என்பதாக ஒவ்வொரு இஸ்லாமியனும் நாங்கள் படிப்பினை வர வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய நண்பனை வைத்து படிப்பதில்லை என்னுடைய வாழ்க்கையிலே நண்பனை வைத்து படிப்பினை வருவதல்ல நம்முடைய நவியை திருமணம் செய்தார்கள் நம்முடைய நவியவர்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் நம்முடைய நவியர்கள் சிந்திக்க வேண்டும் அலுமாறு அணியாத ஆடைகள் அவ்வாறு கொடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன யாருடைய முறை இஸ்லாமிய முறையா அந்நிய மதத்தவர்கள் கூட இவ்வாறு செய்ய மாட்டார்கள் யூதர்கள் கூட செய்ய மாட்டார்கள் நகாராக்கள் கூட செய்ய மாட்டார்கள் அவர்கள் கூட இதிலே முறையாகத்தான் உண்ணுகின்றார்கள் இஸ்லாமியர் என்பதாக போய் பாருங்கள் போதிய அளவு தேவையான அளவு அதை பாசலிட்டு அல்லது முறையாக கொடுப்பார்கள் ஆனால் நம்முடைய நிலைவு அவர்களை விட கேவலமானவர்களாக மாறிவிட்டோம் நல்ல எல்லா இந்த மோசமான செயல்கள் அல்லாவுடைய சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அனைத்து செயல்களும் இவைகள்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது வாழ்க்கை பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல தொழில் பிரச்சனை எதை எடுத்தாலும் கலந்துள்ள ஏன் குரான் சொல்கின்றது உமோ எதை எதை சுமந்து கொள்ள முடியுமோ நீ அதை குரான் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதை நாங்கள் மீறி என்னுடைய நண்பர் எதை செய்கின்றானோ அதை விட நான் ஒரு படித்தனம் இன்னும் நான் அதை ஒரு ரெஸ்பெக்டாக செய்ய வேண்டும் என்பதாக பல லட்சம் ரூபாவை கடன்பட்டு செய்கின்றார்கள் எல்லாவுடையமும் வீடு கட்டுவதாக இருந்தால் நண்பன் மாடிய அவரே அதை விட மாடி கூட மூன்று மாடி கட்டிடத்தை கையிலே காசி இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன பலரையும் செய்து கடன் வாங்கி அந்த காரை ஓடுவார் வாங்கிய கடனை கொடுப்பதற்கு கொடுக்காமல் ஒழிப்பார் இது இன்று இஸ்லாமியர்களுடைய நிலைமையாக மாறிவிட்டது எனவே அவ்வகூடிய நல்லடியார்கள் சகோதரர்களே நாம் அனைவரும் இன்று உண்மையான இஸ்லாமியர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை கிடைக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும் எனவே அவ்வாவுடைய நல்லடியார்கள் சகோதரர்கள் எங்களை பார்த்து சொல்கின்றான் உண்ணுங்கள் குடியுங்கள் அல்லாஹுடைய அறுக்குறைகளை வெளிப்படுத்துங்கள் குழுங்கள் பழகுங்கள் அழகாக உண்ணுங்கள் ருசியாக உண்ணுங்கள் அதே மாதிரி அழகாக கூடியுங்கள் ருசியாக கூடிய அல்லா எங்களை குரானிலே தடுக்கின்றான் மது அறந்த வேண்டாம் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களை குரானிலே தடுத்து இருப்பதை போன்று செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே தடுக்கின்றான் என்பதை நாங்கள் மறந்து கொண்டிருக்கின்றோம் எனவே கூடிய நல்லடியார்கள் என்பது சகோதரர்களை ஒவ்வொருவரும் தன்னால் எந்த அளவு சிரிப்பதாக இலேசாக வாழ முடியுமோ காய்ச்சல் வருகின்றது தரவழி வருகின்றது அதற்கு பனடோடு வாங்க ஒரு பார்மசிக்கு போனால் வாங்க முடியும் அதற்கு மாற்றமாக பத்தாயிரம் செலவு செய்து அப்போலோக்கு அல்லது இஸ்லாமிய விடுப்பு வரை வந்து விட்டது என்பதாக இஸ்லாம் அழகான பயிராரத்தை காட்டிருக்கின்றது அங்கே வீணாக பத்தாயிரம் ரூபாயை செலவழிக்கின்றான் ஒரு தமிழருடைய வேலைக்கு ஒரு தனரோருடைய வேலை ஒரு தனரோரை வாங்கலாம் இரண்டு ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அந்த படத்தை பொருளை மருந்தை ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா ரூபாய் செலவு செய்து அதை வீணாக வாங்கி விடுகின்றான் கழிக்கின்றான் இது எங்களுடைய நிலைமை இந்த சோதனை தான் பல அனுபவிக்கின்றோம் வருடம் இருக்கின்றிமுறை அழிக்கின்றோம் வீணான அனாச்சாரங்களான எத்தனையோ காரியங்களை செய்கின்றோம் இந்த எல்லாத்துடைய நெருக்கடியும் அந்த எல்லாத்தையுடைய பாரும் சோதனையும் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பிடித்திருக்கின்றது தொழில் செய்ய முடியாது குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மால் எதை சுமந்து கொள்ள முடியுமோ அதைத்தான் இஸ்லாம் சுமந்து கொள்ள சொல்கின்றது எங்களுக்கு வழிகாட்டுகின்றது ஒரு சர்வசாதாரணமாக செய்து கொள்ள முடியுமோ அதை நவியவர்கள் சுண்ணாவதாக நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள் அல்லாஹ் இஸ்லாமிய வாழ்க்கையுடைய கட்டுப்போப்பாக அல்ல நடைமுறைப்படுத்தியிருக்கின்றான் என்பதை நாங்கள் வளர்ந்துவிடக் கூடாது அருமை நபியுள்ளாகி செல்வாஹுடன் கூறினார்கள் நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது என்னுடைய மகளுடைய மகளுடைய குழந்தைக்கு அல்லது என்னுடைய பரம்பரைக்காக பணத்தை சேமித்து செல்வத்தை தேடி வங்கியே சேமிப்பதல்ல செல்வம் என்றால் நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடுத்தர தரத்தை போதுமான தரத்தை எடுத்துக் கொள்கின்றார்களோ இதுதான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய செல்வம் என்பதாக ரசூசலவாக செல்வம் அவர்கள் அழகாக எங்களுக்கு புத்திமதி சொல்லிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பணத்துக்கு ஏற்ப அதற்குரிய செலவை வைத்துக் கொள்ள வேண்டும் நூறு ரூபாய் என்னுடைய கையிலே இருக்கின்றதே அதற்கு பத்து லட்சம் ரூபாய் கடம்பில்லை நூறு ரூபாய் இருந்தால் செலவை ரூபா செல்வந்தனாக இருக்கலாம் மைசி மில்லியனாக இருக்கலாம் இருக்கலாம் சாதாரண தரத்தில் இருக்கக்கூடிய இவனுக்கும் நவியவர்கள் சொன்ன புத்திமதி நீ என்னுடைய சாதாரண தரத்தை சாதாரண தரத்தை அடுத்தவர்களை சிரமத்தில் போட்டும் அடுத்தவர்கள் உன்னை கண்டு அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக அல்லது அடுத்தவர்கள் உன்னை கண்டு போட்டி போடக்கூடியவர்களாக நீ நடக்காமல் உன்னை நீ ஒரு சர்வசாதாரண மனிதனாக உடைய பணத்துக்கு ஏற்ப அதை விட குறைந்த அளவிலே நீத்துக்கொள் என்பதாக இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களாகிய எங்களிடம் எப்போதும் என்ற செல்வம் இருக்க வேண்டும் உலகத்தில் பணத்தை தேடி குமிப்பது செல்வம் அல்ல நபி உள்ளாகி செல்வாஹோ அழைச்சல்வம் சொன்னார்கள் அல் புகாரியுடைய அறிவிப்பு இதுதான் நபியவர்களுடைய அழகான வாழ்க்கை எனவே நல்லே நாம் ஒவ்வொருவரும் யாரையும் ஏசாமல் யாரையும் சுற்றாமல் நம்முடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அதை நாங்கள் மிகவும் பரீட்சை செய்து பரிசீலனை செய்து நாங்கள் நவியவர்கள் சொன்ன பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் செலவுகளை நாங்கள் மட்டுப்படுத்தி நாங்கள் எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செலவு செய்ய வேண்டும் வீணாக பணத்தை செலவு செய்துவிட்டு நாங்கள் கொள்ளைப்படுவதையோ கஷ்டப்படுவதையோ இஸ்லாம் விரும்பவில்லை எனவே எவ்வா கூடிய நல்லடியார்களே அல்லா உங்களுக்கு என்னென்ன அருக்குறைகளை தந்திருக்கின்றனோ அவைகளை எல்லாவுடைய அருக்குறைகளாக நீங்கள் அனுப்புவீர்கள் இவைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் எனவே அவைகளை அனுபவியுங்கள் பிரயோகியுங்கள் அதனை வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்து வாழுங்கள் எனவே அகுபானையும் உண்மையாக நவீன எல்லா பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாகவும் எங்களுடைய வாழ்க்கை செலவை வழிகாட்டோத்தில அழித்தவர்களை எங்களிடம் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு வாழக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ வைப்பாய் அப்துல் slhub.com